அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் அன்று இல்வாழ்க்கை அரணெனப்பட்டதே ஆக இல்வாழ்க்கை என்பது அரணனப்பட்டதுதான் தர்மத்தின் பட்டதுதான் நல்ல சுத்தமான சந்நியாசிகள் வேண்டும் என்றாலே கிரகஸ்தர்கள் நல்ல கிரகஸ்தர்கள் வேணும் இல்லைன்னா அது முடியாதுங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்ப இல்வாழ்க்கையே அரண்னப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏகாரத்தை பிரிக்கலாம் இல்வாழ்க்கையே அரண்னப்பட்டது இந்த ஏவ அங்கபோடல் அரண்னப்பட்டது அகுதும் அகுதும்னா என்னது அகுதும்ங்கிறது பதம் துறவரமும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று பிறன் பழிப்பது இல்லாயின்னா பழிக்காத வண்ணம் அதாவது பின்னால சொல்ல போறார் துறவரை எல்லாம் சொல்ல போறார் கூடா ஒழுக்கம் கூடா ஒழுக்கம் இல்லாயின் நன்று கூடாழுக்கம்னு துறவிகள வந்து வெளியில பார்த்தா சன்னியாசி இருக்கான் உள்ளுக்குள்ள ஆசைய வச்சுன்னு இருக்கான் காம இச்சைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் சொல்லியிருக்கு வஞ்சமடி மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றற்றேம் என்று ஏதம் பலவும் தரும் அந்த பத்து குரலை படித்தாலே போ அங்க போய் புலநடக்கம் பழகிறதுக்கு சிரமப்படுறத விட துறவு வாழ்க்கைக்கு போய் புலநடக்கத்தை கடைப்பிடிக்கிறதுல ஒரு சிரமம் ஏற்படும் ஆனால் இல்லற வாழ்க்கையில் புலநடக்கத்தை முறையா பயன்படுத்தலாம் சரியான வழியில பயன்படுத்த முடியும் இளற வாழ்க்கையில் ஆனால் அங்க வந்து அப்படி இல்லை புலனடக்கம் முற்றிலும் கடைபிடிக்கப்பட வேண்டும் இங்க அப்படி இல்லை புல முறையாக தூய்க்கலாம் அங்க புலனின் இன்பத்தை முறையாகவும் தூய்க்க கூடாது துறவரத்தில் புலனின் அனுமதி கிடையாது அற கூட தூய்ப்பதற்கு அனுமதி கிடையாது இங்கே புலனின்பங்களை அற வழியிலே தூய்ப்பதற்கு அனுமதி இருக்கிறது அதில் ஒரு கட்டுப்பாட்டு நெறியோடு இங்கே கடைப்பிடிக்கலாம் ஆனால் சாதாரண மனிதர் அவனுக்கு வந்து இல்லறம் வழியாக போவது நல்லது எடுத்த துறவு வாழ்க்கைக்கு போனால் அதற்கு தகுந்த ஆசிரியர் குருநாதர் வழிகாட்டுதல்கள் அதற்குரிய சத்சங்கங்கள் அந்த பயலாஜிக்கல் சொல்கிறோமே அந்த உடலியல் கூறு அதெல்லாம் சரியாக இருக்கணும் அதுக்கு பகவானிடத்தில் பரிபூர்ண ஷரணாகதி அதெல்லாம் இருக்கணும் இல்லை என்றால் இதை வெற்றி கொள்வது ஓவர் கம் பண்ணுறது அவ்வளோ சுலபம் இல்லை அதனால் சொல்கிறார் அகுதும் அகுதும்னா துறவரமும் பிறர் பழிப்பது இல்லாயின் அப்படின்னா என்ன அர்த்தம் மற்றவங்க பழிக்காத வகையின் மற்றவர்கள் பழிக்கிறத பழிக்காத வகைனால் என்ன அர்த்தம் மற்றவர்கள்னால் பெரியோர்கள் பிறர்னால் இங்கே வந்து சாதாரண ஊரில் போகிறவங்க பற்றிலாம் இல்லை இங்கே நல்லா இருந்தால் கூட அவனை பழிப்பான் அது வேற விஷயம் அறிவாளிகள் பெரியோர்கள் ஒழுக்கம் உள்ள பெரியோர்கள் பழிக்காத வகையில் வாழ்ந்தால் நல்ல இல்லாயின் முடியாதுன்னு அர்த்தம் சிரமம் ரொம்ப கஷ்டம் ஆக நல்ல இந்த மாதிரி வழியில் போய் நீ புலநின்பங்களை அற வழியில் துய்த்து பிறகு பக்குவப்பட்டு பக்குவப்படுறது சுலபம் அங்கே இந்த புல நின்பங்களை தூய்க்காம பக்குவப்படுறதுங்கிறது கடினம்னு சொல்கிறார் அதுக்கு ட்ரமண்டஸ் யோகா சக்தி வேணும் அனந்த கோட்டி ஜென்மாவில் பண்ணின புண்ணியம் வேணும் இல்லைன்னா முடியாது ஆகா இல்லாயின் நன்று அப்போ வள்ளுவர் என்ன சொல்கிறார் இல்வாழ்க்கை வந்து சரியான் அதாவது மெஜாரிட்டி பீப்புளுக்கு ஏதோ ஒன் ஆர் டூ எக்ஸப்ஷன் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு இல்லறமே நல்லறம் அப்படின்னு சொல்லி இதை என்ன பண்ணுறார் இதை இல்லறத்தை புகழ்ந்து பேசுறார் இல்லறத்தின் பெருமை அதை பற்றித்தான் இங்க பேசுகிறார் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றிற் போய்பெறுவது எவன் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருளெல்லாம் தலை ஆற்றின் ஒழுக்கி அறநெழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து அறநெனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் ஆகவே இல்லறந்தான் பெரும்பாலான மக்களுக்கு சரியான வழி அது பெரிய புண்ணியம் ஆக இல்லறம் ஒன்றும் குற்ற குற்றம் கிடையாது பசி தாகம் புலனின்ப நாட்டம் என்கின்ற இயல்பான தன்மைகளை அறவழியிலே நிறைவேற்றி கொள்ள வேண்டும் பசியை கூட நம்ம அறமாத்தான் நிறைவேற்றி பசியை நீக்கிக்கிறது கண்ட கண்ட இடத்துல எல்லாம் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்க தண்ணீர் குடிக்கிறதா இருந்தாலும் சரி சாப்பிட்றதா இருந்தாலும் சரி அதுலேயும் அறம் வேண்டியிருக்கு அதே மாதிரி இந்த ஆண் பெண் பாலுணர்ச்சி இனச்சேர்க்கை இனக்கவர்ச்சி இதுலையும் ஒரு ஒழுங்கு அறவழியில் இருக்க வேண்டும் அதற்கென்றே ஒரு அமைக்கப்பட்டது இந்த குடும்ப வாழ்க்கை இலர வாழ்க்கை ஆக இதனுடைய பிரயோஜனத்தை சொல்லியிருக்கார் இனி அடுத்த குரட்பாவினுடைய பொருளை பிறகு பார்க்கலாம் இந்த அளவிலே இந்த குரட்பாவின் பொருளை நிறைவு செய்கிறேன்